பிராாநுதரவியாக்காஸ் புனரபோன் யனியன் பீவ்வா சான் விஷேஷாஸ்வீ மதுரபு மாயோய மாமம்திரமையோஸ் யோயன் பிரஷ்னோன் புவமீவன் ஜோதிஷாஸ்மேன சூஷ்மா சர்வேகாசனா ன் விதத்தாத்சீய அஜமபோகை அகத்த ஜிம்தா விவித விஷயமிரா க்ஷா பிரணத்தயவித்தோஸ் भूतान्या பிராவை வேத்குலேதோத்தரதலோக்கியமவிரதனே காருணியகுதாராமூத்தேதோ யம் பூஜ்யம் பரம பதபாத்தைஸ் ோா பிரதிஹதிமகமஸ்வாந்தமோக்கோன்மச்சோரேக்கிய சதுபனோ தன்விராசனே யுதமாப்ரவீயவினுதோ ஜாதின்முகிரிமயக்கம் எத் பதம் தன்னியம் காரிப்பை ஆரஸ்ஸ்ம பிரபவசி விஷயம் ஜனய்தாணேஷூன்புருஷக் விபூதிம் பிரசவம் மிச்சிந்த சிரல்படபாதாச்சாரியார் சத்காரியவாதத்தை பற்றி உபதேசிக்கிற பகுதியை பார்த்துக் கொண்டிருக்கோம் ஆதிசங்கரர் ஒரு கருத்தை சொல்ற இந்த உலகத்துக்கு ஒரு இருப்பு என்று ஒன்று சொல்லவில்லை என்றால் நமக்கு விவகாரத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரம்பொருளை கிரகிப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் ஆக இந்த உலகம் இருக்கு இந்த உலகத்துக்கு ஒரு மூலம் இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டாதான் பல நன்மை நமக்கு ஏற்படும் மோட்சம் என்பது சித்திக்கும் ம் அவசியம் தேவைப்படுகிறது பதார்த்தம் வந்திருக்கு வைத்துக்கொண்டோமே ஆனால் ஒரு இல்லாததிலிருந்து தான் இந்த இருப்பு தோன்றி இருக்கு இந்த உலகமானது தோன்றி இருக்கிறது என்று கொண்டால் பிரம்மணா அவ்யவகாரிய கிரகண துவார அபாவா அசத்திரங்க பிரம்மன் அசத்தாள் ஜத்து அசத்திலிருந்து உண்டாகி இருக்கிறது என்று சொன்னால் பிரம்மம் அசத்தாகிவிடும் பிரம்மம் அசத்துன்னு சொல்ல முடியாது ஆகவே இந்த ஜகத்து வந்து சத்திலிருந்து தோன்றியிருக்குன்னு சொன்னாதான் நமக்கு ஒரு பிடிப்பு ஏற்படும் இங்க உபனிஷத்து ஞாபகம் தைத்ரிய உபநிஷத்துல அசன் நேவசபதி அசத் அஸ்தி பிரம்மே தித் அதாவது பரம்பொருள் இல்லை என்று சொல்லுபவன் தன்னையே இல்லை என்று சொன்னவன் ஆகிறான் அப்படி தைத்திரிய சொல்லி அசன்னேவ சஹா பவதி சஹா அசதேவதி யாரு பிரம்ம அசத் இத்தி வேத சேத் பிரம்மம் இல்லை என்று ஒருவன் நினைப்பானையானால் சஹ அசத் பவதி அஸ்தி பிரம்மே பிரம்மத்தை அவனை அவன் இருப்புள்ளவனாக மோட்சம் உள்ளவனாக இப்படி வேணாலும் சொல்லு அவனை சந்தாக சொல்லுகிறார்கள் சந்த் சன்னியாசிகள சந்த் இங்கிலஷ்ல இதுல இருந்துருக்கும் சந்த் சத்தான பொருளை ஒத்துக்கிறவன் சந்த் சந்து சத்து ஆக இந்த ஜகத்து வந்து ஒரு இல்லாததுல வந்திருக்க முடியாது இருக்கிற பொருள் தான் இது வந்திருக்க முடியும் ஆக தோற்றமானது உண்டாகி இருக்கிறது என்பது நன்றாக தெள்ள தெளிவாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கிருத்தம் நன்றாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது குற்ற வாக்கியங்களில் அது எப்படி சிருஷ்டி பண்றது நான் ஈஸ்வரன் ஜட பதார்த்தத்தையும் சிருஷ்டி பண்ற சேதன பதார்த்தங்களையும் சிருஷ்டி பண்றார் உணர்ச்சியுள்ள உணர்வுள்ள பொருள்களையும் படைக்கின்றார் உணர்ச்சியற்ற உணர்ச்சியற்ற உணர்வற்ற உயிரற்ற பொருள்களையும் படைக்கிறார் எப்படி படைக்கிறார் இறைவன் என்பவர் மாயையோடு கூடியவர் ச மாயா சகிதம் பிரம்ம ஈஸ்வரன் தன்னுடைய மாயா அம்சத்தினால ஜட பதார்த்தங்களை எல்லாம் சிருஷ்டி பண்றார் தன்னுடைய சேதன அம்சத்திலிருந்து சேதன பதார்த்தங்களை எல்லாம் சிருஷ்டி பண்றார் ஆஹா பிராணசப்தம் மாயா பிரதான ஈஸ்வரா புருஷ சப்தம் சேதன பிரதான ஈஸ்வரா ரெண்டும் சேர்ந்து அபிநிமித்த உபாதான காரணம் ஆஹா பிராணசப்தமும் புருஷ சப்தமும் சேர்ந்து இப்ப ஈஸ்வரன் யாரு பிராணஹா பிளஸ் புருஷா பிராணசப்து அர்த்தம் தான் அர்த்தம் ஆனா பிராணசப்தத்தை சொல்லும் பொழுது மாயா பிரீடாமினா மாயைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் புருஷ சப்தத்தை சொல்ற போது சேதன தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆக இதனுடைய தாற்பயம் என்னன்னா வானாகி மி வழியாகி ஒாகி சொ இம் இறைவனே போக்தோக்தோக்ய பிரபஞ்ச சிருஷ்டி ஈஸ்வரனே ஆயிட்ட என்ன சொல்றோம் ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் எத்தினிஞ்ச ஜெகத்யாம் ஜகத்மயு பிரஜா ஜேஜேதி நான் பல்வேறு உயிர்களாக ஆவேனாக என்று அவர் சங்கல்பம் பண்ணினார் இல்ல வேதத்துல இருக்கு சோ காமயத்தியாம் பிரஜா ஜேஜேதி சதபோதப சபஸ்துவா அதுல கொஞ்சம் சூக்ஷம் எல்லாம் இருக்கு வச்சுக்கோ ஏன்னா இங்க சேத்தோம் இருக்கு ஆஹ் புருஷஹாங்கிறது அயத்தில் என்ன சார்ந்திருக்கிற இந்த மாயக்கு நான் பிளஸ் பண்றேன் அதனால இந்த மாய என்ன பண்றது சிருஷ்டி பண்றது அப்படி அங்கேயும் அப்புறம் சில பேர் என்ன சிரிப்பேசு என்னன்னா இது நம்ம ஏற்றுக்கொண்ட மதம் சத்காரியவாதம் சாங்கிய மதம் யோக மதம் சத்காரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது நியாய மதமும் வைசேஷிக மதமும் அசத்காரியவாதிகள் இவர்கள் எல்லாம் யாரு பூர்ணி மாம்சகர்கள் என்ன ஜெகன் நித்தியவாதிகள் ஜகத்து நித்தியம் இது எல்லாம் வந்து காரண பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை இதுக்குள்ள காரண இருக்கலாம் ஆனா அந்த காரண காரியங்கள் ஒரு காரண பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் இதுக்குள்ள எத்தனையோ காரண காரியங்கள் இருக்கலாம் உலகத்துக்குள்ள இதுலேருந்து அது வருது அதுலேருந்து இது வரது அப்புறம் இது ஒடுங்கிறது இதுக்குள்ள இருக்கலாம் ஆனா இந்த உலகத்துக்கே நம்ம கண்ணால் பார்த்து அனுபவிச்சு கொண்டிருக்கிற இந்த ஸ்தூல பிரபஞ்சம் எதிலிருந்து சிருஷ்டியாச்சுங்கிற கேள்வி அனாவசியம் அது அவர்களுடைய கருத்து நமக்கு அது தோணும் அவரு தானே இருக்கு ஏன்னா நமக்கு அது ஓரளவு நமக்கு தெரிஞ்ச அளவுல போற இதை வச்சு இது பண்ணா போறோம் தோணும் அது மாத்திரம் இல்லை இப்ப நம்ம வேதாந்தத்துக்கு வந்துட்டோம் வேதாந்தம் விசிஷ்டாத்வைதம் அத்வைத்த வேதாந்தம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வேணா மூணு பேரையும் சமன்மையை ஏதாவது பேசிட்டு இருக்கலாம் ஆனா எந்த ஆச்சாரியரும் வந்து இப்ப சங்கராச்சாரிய வந்தவங்க தான் ரெண்டு பேருமே ஆகையால இது ஒரு லெவல்ல ஓகேன்னு ஒருத்தர் சொல்லலை ராமானுஜர் வந்து அத்வைதம் ஒரு லெவல்ல அக்செப்ட் பண்றேன்னு சொல்லவே இல்லை எந்த அவருபடி மேல போயிட்டு மத்ராச்சரியர் சொன்னார் இவங்க ரெண்டு பேருமே தப்பா பேசுறாங்கன்னு விட்டார் இது தாற்பயமே இல்லை அப்படின்னு விட்டாரு இவங்க இதெல்லாம் வந்து முதல்ல சங்கராச்சாரிய பிற்காலம் தான் பார்த்தா ராமானுஜர் அவருக்கு பின்னால வந்தவர் தான் நம்ம என்ன சொல்றோம் சரி அத்வைதமும் விசிஷ்டா அவஸ்தை அத்வைதம் அப்படி சிம்பிளா நம்ம சமன் பண்றதுக்கு ட்ரை பண்றோம் சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்டவர்க கேள்வி வந்து சாப்பிடற விஷயமோ அவஸ்தையை பத்தியோ இல்ல உபனிஷத்துல வேதங்களுடைய பரம தாத்யம் அத்வைத்தமா விசிஷ்டாத்வை ஆதிசங்கரர் பரம தாத்யம் அத்வைத்தம் கிரர் பரம தாற்பயம் விசிஷ்டாத்வை ராமானுஜர் மத்வாச்சாரியர் பரம தாத்யம் கிராருமே சத்காரியவாதிகள் நம்மளும் சத்காரியவாதம் தான் ஆனா இந்த சத்காரியவாதத்திலே வந்து பரிணாம சத்காரியவாதிகள் விவரத்த சத்காரியவாதிகள் ரெண்டாம் பிரிக்கணும் என்ன குரூப்னா பரிணாம சத்காரியவாதிகள் பரிணாம சத்காரிய நிமித்த காரணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இப்போ சத்காரியத்திலேயே என்ன நிறைய நம்ம வந்து அட்வான்ஸ்டாக பறிச்சிருந்தா தான் இதெல்லாம் புரியும் இல்லாட்டி ஒன்னொன்னே நான் விளக்க போனேன்னு வச்சுக்கோங்க பழபடியும் ஏபிசிடியிலே உட்கார்ந்துருக்கோம் இவர்கள்லாம் சத் பரிணாம காரியவாதிகள் யாரு இவர்கள்லாம் வந்து விசிஷ்டா தைத்திகள் ஜெயத்திகள் சைவ சித்தாந்திகள் இவர்கள் எல்லாம் அதுலேயே அவாந்திர பேதம் இதெல்லாம் உழக்குள்ள கிழக்கு மாதிரி போயிட்டு இருக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா சத்வி காரியவாதிகள் அஜாத்தில அப்பப்ப இந்த நுணுக்கத்தை சொல்லி வச்சு வைக்கிறேன் பிரயோஜனப்படும் அப்படின்னு நம்புறேன் அப்ப இந்த சத்காரியவாதத்துல நீங்க சத்காரியவாதங்கிற நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த காரியத்துக்கு காரணம் இருக்கு உற்பத்தி ஆகரத்துக்கு முன்னால இந்த காரியம் உற்பத்தி ஆகறத்துக்கு முன்னால காரணத்தில் இருந்தது அந்த காரணம் மாயா பிரதானம் காரணம் சொல்ற போது மாயா பிரதானத்தை சொல்றோம் இருந்தது நகை வர்றதுக்கு முன்னால அந்த நகையெல்லாம் தங்கத்துக்குள்ள இருந்தது அது புரிய கஷ்டம் மரம் விதக்குள்ள இருந்தது அந்த திருஷ்டா நகை தங்கத்துக்குள்ள இருந்ததுன்னா என்னமோ பண்ணும் புரிய போயிட்டு போற மரம் சொல்லுங்க சரி அப்படி சொல்ல எப்படியோ காரியம் காரணத்திற்குள் காரியம் ஆவதற்கு முன்பே இருந்தது இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க பெரும்பாலான மதவாதிகள் கடவுளை நிமித்த காரணமா மாத்திரம் சொல்லுகிறார் கடவுளை நிமித்த காரணம் நிமித்த காரணம் நிமித்த காரணம் என்ன சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் நம்ம நினைச்சுருக்கோம் தான் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்க அவர் சொல்றார் ஏன் பாடாது தெரியாது நான் வந்து ஒரு ஸ்டீரிங் மாதிரி இருக்கேன் திருப்பினா இப்படி திருப்பினா போவேன் இப்படி திருப்பினா இப்படி போவேன் என்ன பண்றது என் நிலைமை இப்படி ஆயிடுத்து சத் அகால் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாவம் அவன் சத் அகால்ங்கிறது வந்து அந்த சீக்கிய மதத்தில் கடவுள் பேரு சத் ஸ்ரீ அகால் சத் அகால் நான் இதுக்கு போயிருக்கேன் அவர்களோட இதுக்கு கோவிந்த சிங் வந்து தியானம் பண்ண இடம் ஒன்று இருக்கு அது வந்து இந்த வேலி ஃபிள வேலி ஆஃப் ஃபிளவர்ஸ் பக்கத்தில் இருக்கிறது பேரு மறந்து போயிடுச்சு அங்கே லக்ஷ்மணன் தபஸ் பண்ண இடம் பாங்க லக்ஷ்மணன் இது ஒரே பணி இருக்கும் அங்கேதான் வந்து இந்த பிரம்ம கமல்ங்கிற பூலாம் பூக்கிறது அது அவங்களோட பிளேஸ் அது சீக்கியர்கள் போட்டு இருக்கட்டும் நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் ரூல் பண்ற அதுதான் நம்ம விஷயம் பிரைம் மினிஸ்டர் டெல்லியில் இருந்து ரூல் பண்ற அது மாதிரி பரமபத்துலருந்து பெருமாள் லோகத்தை சௌரியமா இருக்கு அவருக்கு வந்து அவர் அவரோட சரீரம் வந்து நம்மளை மாதிரி பஞ்சபூதமெல்லாம் இல்லை இது பஞ்சபூதங்கள்லாம் பிரகிருத்திலேருந்து உண்டானது அது அப்ராக்கிருத்த சரீரம் இப்படி எல்லாம் வர்ணனை பண்ணுறாங்க அவங்க அப்ராக்கிருத்த சரீரம் அங்கே இருந்து இந்த வர்ணனையெல்லாம் கேட்டால் அசந்து போயிடுவோம் இந்த ஆகமங்கள்லாம் பாஞ்சராத்திர ஆகமம் இதெல்லாம் இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கும்போது பார்த்தா தெரியும் பெக்குலராக சொல்கிறாங்க அங்கே இருக்கு இப்படி லோக்கம்னா இருக்கு நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை எல்லாமே அநீர்வச்சனையும் மிச்சா அப்போ நிமித்த காரணம் கேவல நிமித்த காரணம் நான் நிறைய வகுப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்பப்போ இந்த சங்கேப சாரீரகத்தில் சர்வஜாத்ம முனி ஈஸ்வரனை பத்தி சிஷ்யர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு சொல்றாரு அதாவது மந்த அதிகாரிக்கு கடவுளை பத்தி எப்படி சொல்லித்தரணும் மந்த அதிகாரிக்கு கடவுளை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் மத்தியம் அதிகாரிக்கு கடவுளை எப்படி உபதேசம் பண்ணணும் ஈஸ்வரனை ிகாரிக்கு ஈஸ்வரனை எப்படி உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் சர்வஜாத்ம முனி காஞ்சி மட்டத்தினுடைய பத்தாவது பீட்டாதிபதி சொல்லுகிறார்கள் சர்வஜ ஆத்ம முனி சங்கேபாரீரகம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினவர் ரொம்ப அற்புதமான புஸ்தகம் அது இந்த படிக்கிறது கஷ்டம் என்ன நம்ம பிரம்மசூத்திரம் படிச்சு பிரம்மசூத்திர பாஷ்யம் படிச்சு அதுக்கப்புறம் அது படிக்கணும் இல்லாட்டி அது புரியாது முழுக்க முழு நல்ல ஸ்லோகங்கள் நல்ல பெரிய பெரிய ஸ்லோகங்களா இருக்கு அதுல அவர் சொல்றது என்னன்னா மந்த அதிகாரிக்கு ஈஸ்வரனை நிமித்த காரணமா மாத்திரம் சொல்லி கொடு எங்கோ இருந்து பண்றார் அங்கிருந்து பண்றான்னு சொன்னால் ரொம்ப சௌகரியமாக கோகம் அங்கே இருக்கார் என்ன பண்ணணும்னா நீங்க பூஜையெல்லாம் பண்ணீங்கன்னா செத்து போனோன்னே அந்த லோகத்துக்கு நீ போயிடுவேன் ரொம்ப நல்லது யாருக்கும் எனக்கும் நல்லது ஒழுக்க நல்லது நீ எந்த இறந்து போனோடனே அந்த லோகத்துக்கு போயிடுவேன் அங்கே நீ ஹாப்பியா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் திரும்பவும் இங்கெல்லாம் வந்து மாட்டிக்க மாட்டேன் அதனால அங்கேயே இருப்பேன் புரியுது இது வந்து யாருக்கு மந்த அதிகாரி மத்தியம் அதிகாரிக்கு என்ன சொல்றதுன்னா அவர் எங்கே அங்க இருக்கார் இங்க இருக்கார்லாம் நினைக்காதே விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி இருக்கார் அப்பா ஆகினாலும் அவர் வந்து உபாதான காரணமாக இருக்கிறார் அப்படின்னு அபிந்த நிமித்த உபாதான காரணம் பகவான் வந்து நிமித்த காரணமாக மாற்றம் இல்லை அது இன்னொரு விசிஷ்டாதவாதம் பரமபதத்திலையும் இருக்கார் இந்த லோகத்தை சரீரமாகவும் கொண்டிருக்கா அசௌ அத்வைத்தா ஸ்ரீமன் நாராயண அப்படி சொல்லணும் இவ சித் சித்துனா என்னது கான்சியஸ் அச்சித்னா என்ன அர்த்தம் ஜ இனர் விசிஷ்டித்தையும் அச்சித்தையும் கொண்டவர் அச்சவர் அத்வைதம்னா என்ன தன்னிகர் அச்சவர் யாரு ஸ்ரீமன் நாராயணன் யாரை குறிக்கிறது ஸ்ரீமன் நாராயணனுடைய லட்சணங்களை குறிக்கிறது ஸ்ரீமன் நாராயணன் விசிஷ்டாத்வைத்தமாக இருக்கிறார் விசிஷ்டாத்வைத்தர்த்தம் இந்த உயிருள்ள உயிரற்ற பொருள்களை தன் உடலாக கொண்டு அதே சமயம் இந்த உயிருள்ள உயிரற்ற பொருள்களுக்கு அப்பாற்பட்டவராக இருந்து கொண்டு தன்னிகரற்றவராக இருக்கிறார் புரியுறது இல்ல ஒன்னும் கஷ்டமே இல்லை இதான் விசிஷ்டாத்வை சாரமே இல்லை கேவல நிமித்த காரணமா சொல்றது துவைத்த மதம் அவருக்குவரெல்லாம் நிமித்த காரணமும் நம்ம என்ன சொல்றோம் நிமித்த காரணம் உபாதான காரணம் இல்லை ஒருபடி மேல போய் விவர்த்த காரணம் ஈஸ்வரனை எங்கயோ இருக்கிறவராக சொல்றது ஒரு மதம் நிமித்த காரணமாக மதம் அப்புறம் உபாதான காரணமாகவும் சொல்றது நிமித்த காரணமாக மாத்தமில்ல உபாதான காரணமாக இருக்கிறது மத்தியம அதிகாரிக்கு உத்தம அதிகாரிக்கு என்ன தெரியுமா சொல்லுவோம் ஈஸ்வரன் யாருன்னு கேட்டா நீ தான் இந்த ஜகத்காரணம் ஜகத்காரணம் கிம்னா ஜகத்காரணம் கிம்னா தத்திர வர்த்ததே அத்திர வர்த்ததே அங்க இருக்கு இங்க இருக்கெல்லாம் கிடையாது ஜெகத்காரணா கஹா துவம் இந்த உலகத்துக்கு காரணம் அந்த நீ நான் எல்லாம் ஒரே சொல்லி அந்த தத்துவத்துக்கு ஒரு விவரத்தாரணவாதம்னு நீங்க நல்லா புரிஞ்சுங்க நிமித்த காரணவாதா காரணவாதஹா அபிந நிமித்தோபாத காரணவாதா அப்புறம் என்னவாதா விவரத்தோற்றம் மாய தோற்றம் அதாவது எதுல என்ன கயிறு வந்து உண்மையிலேயே பாம்பு ஆகலை ஆனாலும் பாம்பு மாதிரி தெரியறது அது மாதிரி அதான் விவர்த்த காரணம் கயிறு பாம்புக்கு காரணம் எது கயிறு ஆனா கயிறு பாம்பாச்சும் இங்க கயிறேன் அதான் தெரியல அதான் மாயா நம்ம சொல்லுவோம் இல்ல சுவாமி உங்களுக்கு புரியலை நினைக்கிறேன் விளக்கமா சொல்றேன் கேளுங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு இடத்துல கைய பார்த்திருக்கோமா இன்னொரு இடத்துல பாம்பிருக்கோமா கன்ஃபியூஸ் பண்ணி ஆகையினாலும் நம்ம என்ன சொல்றோம் அதுதான் அதுக்கு மேலே கேள்வி கேட்காது ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அன்னைக்கு நான் ஒரு ஸ்லோகத்துக்கு சொல்லிட்டு ஒரு வரியை தேடினேன் இல்லையா அது எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு உடனே ஞாபகத்து வந்து அவ்வக்த நாம் நீ பரமேசக்தி அநாத்திய வித்யா திரிகுணாத்மிகா பரா காரியா சுதிவீதம் ஜெகத் பிரசூய inhos всего año, EthEd investitas de M presque al pericat al pericat es una THU Lord Krishnaoquala Notice of nature as well as either entity she스� partic seconds or inferno could be Carnival of vision அவ்யம் வீதம் போயிட்டே இருக்கு அநாதி இதுக்கு ஆதி இல்ல அவித்யா விசாரம் பண்ணா இல்லாம போயிடும் உடனே இன்னொன்னு வரணுமே பதினஞ்சாவது அத்தியாயம் நரூபமேகோபலே நான் தோ நச்சாதிர்ஷ்ட மறக்காதி அப்புறம் கடைசியில் என்ன சொன்னார் முடிக்கிற போது ச வேதவித்து முடிக்கிற போது என்ன சொன்னார் வேதை சர்வை அகமேவ வேதாந்த கிருத்து வேதவி அகம் வேதவி கனெக்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு ஐக்கியம் இருக்குன்னு இதெல்லாம் மகா வாக்கியம் நம்ம சேர்த்தோம் இன்னைக்குதான் சொல்றேன்பா ஏதோ சொன்னா தோன்றது நான் சொல்றேன் புதுசாக சொல்றேன் பைஞ்சாத்தியம் முதல் ஸ்லோகம் அப்புறம் நினைக்கிறேன் ஐக்கியம் எவன் அதை அறிகிறானோ அவனே வேதவித்து வேதவித்து நானே என்ன அர்த்தம் அகமேவத் நான் இதை பத்தி பேசுறேன் இருக்கு என்ன சொல்றார் கௌடபாதாச்சாரியர் இது வந்து இந்த சர்வபாவானாம் பிரபவ சதாம் இர்வபாவானாம் பிரபவ எல்லா பதார்த்தங்களுக்கும் உற்பத்தியானது சத்திலிருந்துதான் வந்திருக்கு ஒ சந்தேகம் இல்லை இது எப்படி இந்த பதார்த்தங்கள் எப்படி இருக்கு இந்த பிரபஞ்சத்துல ஜட பதார்த்தம் சேதன பதார்த்தம் இந்த ஜட சேதன பதார்த்தம் சேதன ஜடம் அச்சேதன ஜடம் இது வந்து நகராம இருக்கு சேதன ஜடம் அச்சேதன ஜடம் அப்புறம் என்ன சொல்றது சேதன ஜடம் அச்சேதன ஜடம் அப்படியே போறோம் தென்னமரம் சேதன ஜடம் ஜம்ங்கமம்ச்சேதனம் இருக்குனம் ஜங்கமம் தென்னை மரம் சேதனம் அதனால தாவரம் தாவரம் தான் தாவரம் ஆயிடுச்சு சிருஷ்டி பண்ணி இருக்கு அப்புறம் பேசிட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த சிருஷ்டியை பத்தி ஓகே பரவாயில்லை ஆனா அதெல்லாம் நம்ம ஒரு பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறப்ப ஒரு குரூப் என்ன சொல்றது ஜிதமே வா தேவாட்சம் மம்தேஜோம் ஏதாம் விபூதி மம யோகேத்தி தோவிக்கோ நாத்த வீட்டையில நல்லாவே பாக்கிறோம் நாம என்னுடைய இந்த விபூதியையும் என்னுடைய இந்த யோகத்தையும் அது ரொம்ப முக்கியம் இந்த யோகத்தையும் அறிகிறானோ இந்த யோகம் எவன் உள்ளவாறு அறிகிறானோ அவன் எப்படி இருப்பானா அவிகம்பேன யோகா யுஜத்தை அசையாத யோகத்துல அவன் சேர்ந்துடுவாங்க இது அப்படி நஜமாவா அப்படின்னா அத்த சம்சயா நாஸ்தி வெளி படைத்தார் என்று படைப்பை பற்றி சிந்திப்பவர்கள் இவ்வாறு கருதுகிறார்கள் இன்னொரு குரூப் என்ன சொல்றதுன்னா இது பக்தர்கள் ஒரு குரூப் இப்படி சொல்றது அந்நேகி விகல்பிதா சிருஷ்டி யா சரூபா நம்ம சொல்ற மாதிரியே இருக்கு இது அதாவது இது ஒரு கனவு இது ஒரு மாயை இந்த படைப்பு அப்படின்னு சொல்லுகிறார்கள் இவர்கள் கணிக்க விஜயான பௌத்தர்கள் பௌத்தர்கள் திருஷ்டி சிருஷ்டிவாதிகள்னு பேர் திருஷ்டி சிருஷ்டிவாதிகள் நீ பார்க்கறதுனால தான் உலகம் இருக்கு அப்படிங்கிறாங்க இவங்க சொல்றது என்னன்னா இது வந்து பிராத்திபாசிக்கம் உலகம் இல்லை நான் இன்னொருத்த பாக்கு உலகம் இருக்க அப்படின்னா அது வியாபகிக சத்தியம் ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டிங்கிறது என்னது வியாபகம் ஜார்த்த சயவாதிகள் ஜார்த்த சத்திய பரமார்த்த சத்தியம் எப்பவும் இருக்கு அனித்தியமானாலும் இருக்கு சத்தியம்ங்கிறாங்க ஜெகத் சத்தியம் ஜெகத் சத்தியம்ங்கிற போது வியாவகாரிக சத்தியம் அவங்க சொல்லலை பாரமார்த்திக சத்தியம் தான் சொல்றாங்க விசிஷ்டா துவைதிகள் நம்ம என்ன சொல்றோம் வியாபகாரிக சத்தியம்னு சொல்றோம் பௌத்தர்கள் ஜெகத்தை என்ன சொல்லுகிறார்கள் பிராத்திபாசிக சத்தியம் உனக்கு நீ நினைச்சா இருக்கு நீ நினைக்கலன்னா அது இல்லை திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு பேர் திருஷ்டி சிருஷ்டிவாதம் ஒத்துப்பா இருக்கிற எல்லாருக்கும் விவகாரம் ஆகையினால திருஷ்டி சிருஷ்டிவாதம் இதுன மாயா சரூபா இது வந்து கனவு போன்றது நம்ம சொல்ற மாதிரிதான் இருக்கும் நம்ம சொல்ற மீனிங் வேற நம்ம சொல்ற கோணம் வேறு இவர்கள் இருக்குரியம் நம்ம அந்த குரூப் அப்புறம் என்னது அசத்காரியவாதம் இது நியாய வைசேஷிக்க மதம் சாங்க மதம் சத்காரியவாதம் இது வந்து வராத ஆளு பூர்வமீமாசு நாங்கள் இது வரவே தயாராக நிற அடுத்தது இன்னொரு இத்திரம் பிரபோ சிஷ்டி சௌித்தம் பூத்திய சி கா மிந்தராச்சாரியார் இந்த முதல் ஸ்லோகத்தில் ஒரு கருத்து சொல்றார் நம்ம சிந்திக்கிறதுனால நமக்கு சிந்தனையினால சில பலன் கிடைக்கணும் அந்த பலன் கிடைக்கலன்னா அந்த சிந்தனையினால பிரயோஜனம் இல்லை அப்படி அவர்களுடைய கணிக்க விஜய்வாதிகளுடைய சிந்தனையினால நமக்கு பிரயோஜனம் ஏற்படாது நமக்கு ஒரு சாந்தி அமைதி திருப்தி நிறைவெல்லாம் ஏற்படாது அதில் அந்த மதம் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லைன்னு ஒரு கருத்து சொல்ற நான் அதெல்லாம் பார்க்கல நான் பொதுவாக மேலெழுது வழியாக படிச்சு தான் சொன்னேன் ரொம்ப சொல்லி இருந்தால் டீப்பாக போனால் அது முடியாது அவ்வளோ விஷயம் இதில் இருக்குது சொல்லிக்கொண்டே இருக்கார் சுருக்கிற தலைவர் அதெல்லாம் ஒன்று நம்ம இன்னொரு பதத்தை எடுத்து எடுத்து விளக்க ஆரம்பித்தோம்னா அவகாசம் போதாது இன்னொருத்தர் சொன்ன ஒரு ஆசை இப்போ எனக்கு என்னவோ எனக்கு ஆசை வந்து சாப்பிட்றேன் ஏன் ஏன் சாப்பிட்றேன்னு எனக்கு சாப்பிடணும் ஆசையாக இருந்து சாப்பிட்டேன் ஏன் ஆசை இருந்தது கேட்க கேட்க முடியுமா எதுக்கு உனக்கு ஆசை வர்றது அப்படின்னு ஆசை வர்றது நேச்சர்ப்பா ஆசை வர்றதுங்கிறது சுபாவம் அதனால ஆசைப்பட்டேன் சாப்பிட்டேன் ஆசைப்படுறதுலாம் பண்ணலாம் அது வேற விஷயம் இப்போ ஆசைப்படுறது செய்கிறது இருக்கா இல்லையா அதே மாதிரி கடவுளை என்ன பண்ணார்னா இப்போ கவுன்சிலர் இருக்கு இருக்குன்னு ஆசைப்பட்ட நின்னான்னு வச்சுங்க ஏன் நிற்கிறேன்னு கேட்கவா முடியும் அதெல்லாம் கேட்க முடியாது இப்போ ஆசைப்படுறது செய்யறதுங்கிறது உலகத்துல சுவாவமாக இயற்கையாக இருக்கு என்ன பண்ணாரு அழு கதறு திட்டு அது ஆசையினால படைச்சாரு இன்னொரு குரூப் வந்தது இவங்க எல்லாம் கணக்கு பண்ணிட்டே இருந்தான் நேரத்தை காலத்திலிருந்துதான் உலகமே வந்து தெரியுமா உனக்கு ஆஹா காலாத் பிரசுத்தின் பூதா நாம் மன்னியே இதெல்லாம் நெகெக்ட் பண்ண போறாரு இப்ப இல்லை இவங்க இப்படி சொல்றாங்க அவங்க இப்படி சொல்றாங்க எல்லா பூர்வ பட்சம் இவங்கள்லாம் இப்படி இப்படி கருத்து கொண்டு இருக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற இப்படிலாம் ஒரு ஒருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கு எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் பின்னால பார்ப்போம் இப்படிலாம் ஒரு ஒருத்தரும் சொல்றாங்க ஆனா கால தத்துவத்திலிருந்து வந்தார்கள் வந்ததுன்னு சொல்றோம் இப்ப இச்சையை ஒத்துப்போம் காலத்தை ஒத்துக்க மாட்டேன் சிருஷ்டிக்குள்ளே காலம் இருக்கிற போது காலத்திலிருந்து சிருஷ்டி வந்து சிருஷ்டி வந்து சிருஷ்டிக்குள்ள காலம் இருக்கா சிருஷ்டிக்கு முன்னால காலம் இருக்கா சிருஷ்டிக்கு முன்னால காலம் அது சிருஷ்டி வரணும்னாலே காலம் வேண்டி இருக்கும் அதனால காலம் வந்து சிருஷ்டிக்குள்ள சேர்ந்ததா சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டதான் ஒரு பெரிய விசாரம் அது தனி டாபிக் இல்ல கால சிந்தக்காக இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அதாவது கால தேசத்தை பத்தின கருத்தே பெரிய கருத்து காலம் தேசம் எவ்வளவு உண்மையானது அதுவே ரிலேட்டிவா இருக்கு ஒன்னும் வேண்டாம் நமக்கு இப்ப இங்க மணி பத்து பத்தை கால சிங்கப்பூர்ல டைம் அஞ்சு மணி நேரம் அதிகமா இருக்கு ஆஸ்திரேலியாவில இன்னும் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பின்னால இருக்கு அமெரிக்காவில இப்ப அமெரிக்காவுக்கு போனா நமக்கு ஒரு நாள் கூட கிடைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு போனா ஆறு ஏழு மணி நேரம் காணாம போயிடும் என்ன சொல்றது எவ்வளவு உண்மையா இருக்குது காலமே ரிலேட்டிவா இருக்கு எடுத்துக்கிட மாறிடுறது சொப்ன காலம் வேற ஜாகிரத் காலம் வேற இனி சுசுத்தி காலம் தூங்கினதுக்கு பிறகு எழுந்திரம் தூங்கினேன் கருத்துலாதேவ சிருஷ்டி ஒரு குரூப் அவளைதான் முடிச்சுட்டா விளக்கமாறு சிஷ்டித்யே ா பரே தைஷம் ஆக காமா சித்தே தேவசஸ்வாவோயம் என்னெல்லாம் பாருங்க பார்த்திருக்கோம் சத்துல இருந்துதான் ஒரு காரியம் காரணத்தில் இருந்தது என்பது ஒரு வாதம் சத்காரிய வாதம் நம்ம பிராக்கெட்ல போட்டுக்கணும் இதுல ஸ்லோகத்தில் பார்க்கல அசத்காரியவாதம் அந்த ஸ்லோகத்திலேயே பார்த்தோம் இல்லையா அது முதல் ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகம்னா எத்தனாவது ஸ்லோகம் ஆறாவது ஸ்லோகம் ஆறாவது ஸ்லோகம் சத்காரியவாதத்தை பத்தி பேசியது ஏழாவது ஸ்லோகம் விபூதி சிருஷ்டி அப்புறம் ஸ்வப்னமாயா சிருஷ்டி அப்புறம் இச்சா சிருஷ்டி கால சிருஷ்டி சிருஷ்டிக்கு காரணம் இச்சை சிருஷ்டிக்கு காரணம் காலம் சிருஷ்டிக்கு காரணம் விபூதி சிருஷ்டிக்கு காரணம் சொப்னமாயா இப்ப சொல்ற கடவுள் தான் சுகத்துக்காக போகத்துக்காக படைச்சார் தான் அனுபவிக்கணுங்கிறதுக்காக படைச்சார் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம எல்லாம் வச்சுக்கிறது எல்லாம் சாமான்கள் எல்லாம் இருக்கு நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் காரு நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கோம் வீடு நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கோம் வீட்டில் வச்சுருக்கிற பதார்த்தங்கள்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுங்கிறதுக்கு தான் வச்சிருக்கோம் அது மாதிரி கடவுள் தான் என்ஜாய் பண்ணுறதுக்காக உலகத்தை படைச்சாருங்க எப்படி நம்ம வீட்டில் சில வேலைக்காரங்கள நம்ம வச்சுக்கிறோம் நம்ம வேலை வாங்கறதுக்காக வச்சுக்கிறோம் எதுக்கு நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேலைக்காரர்களை வேலை வாங்கி அனுபவிக்க வேண்டும் அது மாதிரி எல்லா ஜீவராசிகளையும் பகவான் பிடிச்சார் போகத்துக்காக அவருடைய போகத்துக்காக பிடைத்தார் இறைவன் போக்தா இந்த பிரபஞ்சம் போக்யம் போகத்துக்கா நம்மளையெல்லாம் படைச்சார் அப்புறம் இன்னொரு தலைவர் அவர் விளையாட்டுக்கா படிச்சார் அழகிலா விளையாட்டுடையார் எல்லாம் நம்ம ஒத்துக்கலாம் ஆனா இது ஒரு மேலெழுந்த வாரியா தான் எடுத்துக்கணுமே தவிர ஒரு கேள்வி கேட்க போறார் கௌடபாதாச்சாரிய கிரீடார்த்தம் இது சாப்பாரு கிரீடார்த்தம் விளையாட்டு சும்மா வந்து குழந்தையெல்லாம் சேர்கிறது மணலில் ஒருபடி கோயிலாம் கட்டுறது இதான் இதான் பார்க்குங்கிறது இதான் அப்படிங்கிறது அது மாதிரி பகவான் வந்து இந்த பிரபஞ்சத்தை சும்மா ஒரு லீல விளையாட்டு லோக்கவத்து லீலா கைவல்யம் ஆனால் அவர் என்ன பண்ணிருக்காருனா சும்மா விளையாட்டு தான் படிச்சிருக்கார் நம்ம எல்லாம் திண்டாடணும்னு ஒரு திண்டாடுறதை பார்த்து ஒரு ஆனந்தம் அந்த வந்து குழந்தைய கிண்டற போது குழந்தைய கிண்டினா தொட்டியும் ஆட்டினான்னு மாதிரி அது மாதிரி தொட்டில் சொல்லுவாங்க நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி அவருக்கு ஒரு இது ஆனந்தம் எதுக்கு இதெல்லாம் அவர் அனாவசியமாக பண்ணணும் நம்ம கேட்கலாம் கேட்கக்கூடாது அவர் விளையாட்டு அவர்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது அவர் பேசாமல் அவர் சொன்னதை செய்யணும் அது விளையாட்டுக்காகன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது முடிச்சுட்டார் இவர் என்ன சொல்றார் ஏஷகா தேவசிய சுவாவகா இது சொல்றார் கௌடபாதர் சொல்றார் இந்த வார்த்தை இதெல்லாம் அவங்க அவங்க சொல்றாங்கன்னு சொன்னார் இப்ப என்ன கிரீடார்த்து அபரே அன்னியே அபரேன்னு சொல்ற வார்த்தை போது இருக்குது அடைந்தவனுக்கு ஆசை ஏது இப்போ நமக்கு வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்கு இன்னொரு திட்டம் இன்னும் இருக்கு அதனால அவனோடது எனக்கு வேணும்னு நான் ஆசைப்படலாம் எல்லாமே என்னுடையதா இருந்தா நான் எதை ஆசைப்படுறது அத்தனை என்னுடையது தேவலோகம் என்னுடையது பூலோகம் என்னுடையது எல்லா லோகங்களும் என்னுடையது எல்லா மனிதர்களும் என்னுடையவர்கள் எல்லா பொருள்களும் என்னுடையது அப்படிங்கிறவ நான் எதிர்த்து ஆசைப்படுவேன் கடவுளுக்கு எப்படி ஆசை இருக்க முடியும்னு கேட்கிற ஆப்த காமசிய காஸ்பிருகா எல்லாவற்றையும் அடைந்திருப்பவனுக்கு ஆசை எங்கே உபனிஷத்திரின்னு சொல்லி இருக்கு சோஷ்ணு தேர்வான் காமான் அப்புறம் இதுலேயே இருக்கு சர்வான் காமான் சமஸ்முத ஞானிக்கே அப்படி சொல்லியிருக்கிற பொழுது பகவானுக்கு ஏது ஆசை ஆசைக்காக படைச்சார் விளையாட்டுக்காக படைச்சார் போகத்துக்காக படைச்சார் பெருமை அடைச்சிக்கிறதுக்காக படைச்சார் இதெல்லாம் இந்த வார்த்தையில சொப்னமாயா விஷயத்தை எடுத்துருவோம் சொப்னமாயா காலம் சொப்னமாயை கூட நம்ம ஒத்துப்போம் காலத்திலிருந்து படைக்கப்பட்டதுங்கிறத சிம்பிளா நீக்கிடும் ஒன்னும் கஷ்டம் இல்லை கால மதம் இச்சா மதம் என்னது விபூதி மதம் எல்லாம் ஈஸ்வரனுக்கு ஏது ஆசை எல்லாவற்றையும் உடையவனுக்கு ஆசை எங்கே இருக்க முடியும் இந்த வார்த்தை ரொம்ப பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டியது எல்லாத்துக்குமே இருக்கணும் ஆப்த காமச ரொம்பஷன் ஆப்த காமஸ உபனிஷத்துல இருக்கு ஆப்த காமஹா அகாமஹா அப்படின் ஆப்த காமஹா அகாமஹா அப்ப எப்படிதான் இந்த சிருஷ்டின்னா ஏஷ் மாயா தேவஸ்யா சைதன்யம் சுத்த சைதன்யம் ஏஷகானா இதுன்னு அர்த்தம் ஏஷகா தேவசியா ஸ்வபாவ்சம் ஸ்வாவவாதம் இருக்கு ஸ்வபாவத்திலே ரெண்டு குரூப் இருக்கு இன்னொரு குரூப் இருக்குன்னா தானா வந்து இதை போய் எதுக்கு பேசுவாங்க இானா வந்துட்டு இது எதுக்குனால வந்ததுங்கிற கேள்வி எல்லாம் வெட்டி கேள்வி கேட்காது இந்த கேள்வி அப்படின்னு கேள்வியே நீக்கிறாங்க தானா தானாக தோன்றி இருக்கிறது தானாக தோன்றி இருக்கிறத போய் நீ கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எப்படிப்பா தானா இவ்வளவு பெருசா தோணும் எல்லாமே படைப்பே இப்படி இருக்கிற போது அது எப்படி தானா தோணும் ஒரு கேள்வி கேட்கிறோம் நம்ம சுங்கர இவர் சொல்ற ஸ்வாவம் ஸ்வரூபம் ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிற வித்தியாசம் நான் சைதன்யம் ஸ்வரூபம் நான் நல்லவன்கிறது ஸ்வபாவம் நான் கெட்டவன்கிறது ஸ்வபாவம் ஸ்வாவம் வரும் போகும் ஆனா ஸ்வரூபம் வராது போரா போகாது என்ன மாறுறது வேலை ஆனா இது அப்படி இல்லை அவ்வசரத்து மாறாததுதான் ஸ்வரூபம் மாறுவது என்பது மாறுவது அது அவனோட நேச்சருங்கிறான் ஆனா நேச்சர் வந்து நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அது எப்பவும் அப்படித்தான் இருக்கும் சாதாரண விஷயம் இல்லை ஸ்வாவோ துரத்திக் கிரமஹா ஸ்வாவோ மூர்தினி வர்த்தத்தை அதெல்லாம் அவ்வளவு சுலபமாக மாத்திட முடியுமா நம்முடைய சுவாவங்களை நம்ம மாத்திக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுறது ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்து நல்ல பழக்கத்துக்கு நம்மளை ஆக்கிக்கிறதுக்கு பல காலங்கள் ஆகிறது ஒரேடியா ஒன்று பண்ணிட முடியுமா டைம் எடுத்துறது நமக்கு பொறுமை வேணும் பொறுமை தான் நமக்கு ப்ராப்ளமே நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நினைச்சா உடனே நாளைக்கே மாறி விடணும் முடியறது இல்லை இருக்கட்டும் இந்த இடத்துக்கு நீங்க இதுக்கு நான் ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்றேன் வீத்தையில இருக்க அஞ்சாவது அத்தியாயத்துல கர்த்தமோ கர்மமோ கர்ம பல சஞ்சோகமோ கிடையாது சுத்த சைதன்யத்தை சார்ந்திருக்கிற மாயினால பாங்கற ஒரு சிருஷ்டிக்கு காரணம் என்ன சொல்றார் மாயா அனிர்வச்சனிய மாயா தேவஸ்ய அயம் ஏஷா ஏஷகா சிருஷ்டி இந்த படைப்பானது ஏஷா சிருஷ்டி இல்லை ஏஷகா இந்த அவரை தெய்வி போயிடணும் என்னுடைய மாயை கிடக்கிறது ரொம்ப கஷ்டம் அது பாருங்க அங்கே தெய்வீன்னு போயிட்டார் யம் பிரி ா துரத்தையா மாமேவை மாம்கிறது என்ன நிர்குண பிரம்மன் அர்த்தம் எந்த அர்த்தத்தில் சொல்றோம் நிர்குண பிரம்மன் அர்த்தம் நிர்குண பிரம்மனை ஆத்மாவாக தெரிஞ்சுக்கிறானோ அவன்தான் மாயையை ஜெயிக்க முடியும் சகுண பிரம்மன உபாசனை குரு சாஸ்திரம் மூலமா கொடுப்பார் அதான் சொல்லிட்டாரு புத்தி யோகம் கொடுப்பேன்னா எங்கிட்ட பக்தி பண்ணுகிறவர்களுக்கு நான் புத்தி யோகத்தை கொடுப்பேன் அந்த கரணத்துல ஞான தீபத்தை ஏத்துமே சொல்ேன் மா நிறேஃபேர் பரமாட்ட அவருக்கும் நம் துதினோ மூடா பிரபா மாய ஆசுமார்ஜுன ஆர் ஜானிச்சரத்த ரிஷா புண்ணியம் பண்ணவன் தான் நான் இருக்கேன்னு ஒத்துன்னு என்னை பக்தி பண்றான் அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க ஆக இந்த சர்க்காரியவாதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சுட்டாரு இப்ப காரிக முடிஞ்சு போச்சு எத்தனை ஸ்லோகம் ஒன்பது ஸ்லோகம் காரிகம் முடிஞ்சு போச்சு ஆறு மந்திரம் முடிஞ்சு போச்சு ஒன்போது காரிக முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு எப்படியோ முடிச்சாச்சு இனி இனிமேதான் ரொம்ப முக்கியம் ஏழாவது மந்திரம் ஆர்டிக்க போறது இந்த மந்திரத்தை தெளிவாக போறோம் இந்த மந்திரம் என்ன பண்ண போகிறது ஆத்மாவை சொல்லிக் கொடுக்க போறது ஆத்மான்னா என்னன்னு சொல்லி கொடுக்க போறது ஆத்ம பிரமாண வாக்கியம் முக்கிய பிரமாணம் மறக்கவே கூடாது அப்படின்னு நினைக்க கூடாது ஆத்மாங்கறது வேற யாரும் இல்ல நான் இப்ப பார்க்க போற மந்திரம் என்ன சொல்லிக் கொடுக்க போறதுன்னா நான் யார் அப்படி நீங்க ஒரு ஒருத்தான் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது நாம் யார் என்கின்ற உண்மையை எனக்கு கற்றுக் கொடுக்க போகிறது நாம் யாருங்கிற உண்மையை இதிலிருந்துதான் தெரிஞ்சுக்க முடியும் நாம் யாருங்கிற உண்மையை வேற எதுனாலையும் தெரிஞ்சுக்க முடிய அது ரொம்ப முக்கியம் இந்த மந்திரத்துக்கு நிறைய வேலை இருக்கு இப்ப வந்து பிரதம ஸ்பாதம் முடிஞ்சு போச்சு திவித்தீய்பாதம் முடிஞ்சு போச்சு திருத்திய பாதம் மூணு பாதம் முடிஞ்சது மூணு பாதத்தை சொல்றதுக்கு ஒண்ணும் உபனிஷத் கஷ்டப்படலை நம்ம அனுபவத்தையே சொல்லி எடுத்து அனுபவத்தையே அனுவாதம் பண்ணி எடுத்து நம்முடைய அனுபவத்தையே அனுவாதம் பண்ணி சொல்லி கொடுத்துடுது இன்னொன்னு நமக்கு அனுபவமா இருக்கு ஆனா அந்த அனுபவத்தை கவனிக்கல இந்த அனுபவம் நமக்கு ரொம்ப பிரபலமா இருக்கு எந்த அனுபவம் ஜாகிரத அவஸ்தையும் சொப்னாவஸ்தையும் சுசுக்தி அவஸ்தையும் மெஜாரிட்டி பீப்புளுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த அனுபவம் உண்மையாக இருக்கு நாய் கூட தூங்குறது நாய் கூட கணவன் காணுங்கிறாங்க நாய் பசு மாடு அதுவும் வந்து ஜாக்கிரத அவஸ்தை இருக்குது அதுக்கும் சுஷுப்தி அவஸ்தை இருக்குது சொப்னா அவஸ்தை இருக்குது நமக்கு தெரியாது நம்ம மாடானால் தானே தெரியும் சிறை சமயம் நாய்னா கூட திடீர்னு தூங்கிட்டு இருக்கிறது கத்தார்கள் அப்படின்னா ஏன்னா அது கணவரை எதையோ கண்டுபிடித்து அதனால கற்று அப்புறம் இப்படி பார்த்துட்டு படுத்துக்கணும் அதுக்கும் சொப்னா உண்டு அப்போ இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்கறது வந்து என்ன இப்போ ஜாக்கிரதாவை சொப்னாவஸ்தை சுசுக்தி அவஸ்தை எல்லாம் நம்ம அதெல்லாம் கவனிக்கிறது நம்ம தினந்தோறும் அனுபவிக்கிற நிலைகளை நாமளே கவனிக்கிறது இல்லை ஆகையினால உபனிஷத்து நம்முடைய அனுபவங்களை நமக்கு காமிச்சு கொடுக்கறது அனுவாதம் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் நீ அனுபவிக்கிறேன் இல்லையா இதை அனுபவிக்கிற போது இத்தனை அனுபவங்களும் மாறிக்கொண்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர்லாம் வச்சு நாமகரணம் பண்ணி விஸ்வன்னு சொல்லி தைதசன்னு சொல்லி பிராஜ்யன்னு சொல்லி இதெல்லாம் புரிய வச்சு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தாச்சு இப்ப மூணு பாதம் முடிஞ்சு போயிடுச்சு நாலாவது பாதத்துக்கு என்ன அவஸ்தை இருக்கு முதல் பாதத்துக்கு ஜாகிரத அவஸ்தை இருக்கு இரண்டாவது பாதத்துக்கு மூணாவது பாதத்துக்கு சுசுக்தி அவஸ்தை இருக்கு இப்ப நாலாவது பாதத்துக்கு என்ன அவஸ்தை இருக்கு அப்படின்னா ஒரு அவஸ்தே இருக்கு ஒரு சொன்ன இல்ல இல்ல சமாதி அவஸ்தை இருக்கு நெர்விகல்பாதி அவஸ்தையில் இருக்குல்பாதி அவஸ்தையில தான் நாலாவது பாதம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா சமாதியை பத்தி மந்திரம் சொல்லவே இல்லை நெர்விகல் கல்பசமாதியை பத்தி மந்திரம் சொல்லவே இல்லை நிர்விகல்பாதியில தான் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஜாகிரதம் ஜாகிரத சொத்துக்கு டெபனேஷன் கொடுக்க வேண்டாம் அதனால பெருசா கொடுக்கல ஏன்னா நமக்கு புரியும் சுசுப்தி அவஸ்தையை நன்றாக விளக்கி சொல்லிடுத்து ஆனா வந்து நாலாவது பாதத்தை வந்து நாலாவது பாதத்துக்கு என்ன அவஸ்தை அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஓ அதுக்கு ஒரு அவஸ்தைய போட்டுட்டா போறது துரிய அவஸ்தை அப்படின்னு சொல்லி சமாதியை போட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி சமாதியை பற்றி மந்திரம் சொல்லவே இல்லை நிர்விகல்ப சமாதியை பற்றி மந்திரம் சொல்லவே இல்லை அதை நீ சமாதியில் தெரிந்து கொள் அந்த நான்காவது பாதத்தை நீ சமாதியில் அறிந்து கொள்வாயாக உணர்ந்து கொள்வாயாக அப்படின்னு உபனிஷத் சொல்லவே இல்லை இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த யோகமும் வேதாந்தமும் குழப்பிற இடம் இங்குதான் யோக சாஸ்திரமும் வேதாந்த சாஸ்திரத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ற இடமே இந்த இடம்தான் சம்பிரதாயமா படிக்கலைன்னா நிறைய குழப்பம் வரும் இங்குதான் ஆரம்பிக்கும் அது ரொம்ப முக்கியம் சமாதி அவஸ்தையை பத்தி சொல்லல அப்ப என்ன ஜாகிரத அவஸ்தையிலேயே தாற்பயம் அதாவது உபாதிகளை நீக்கணும் அவஸ்தைகளை நீக்கணும் ஆக ஸ்தூல ஷரீர காரண ஸ்தூல சூக்ம காரண சரீர உபாதிகளை நிஷேதம் பண்றது உபநிஷத்துக்கு இப்ப வேற வழி இல்லை நேரம் சுட்டி காட்டுறதுக்கு வழி இல்லை உபனிஷத்து என்ன பண்ண போறதுன்னா நிஷேதம் பண்றதன் மூலம் பண்ண போறது ஜாகிரத அவஸ்தை இல்லை சொப்ன அவஸ்தை இல்லை சுசுக்தி அவஸ்தை இல்லை ஆனா இந்த அவஸ்தைகளுக்கு நீ அதிஷ்டானம் சொல்லி அவஸ்தா அதிதம் நீ உன்னை எந்த அவஸ்தையிலும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை எல்லும் இருக்கின்ற நீ அவஸ்தைகளை கடந்த அவஸ்தைகளிலும் இருக்கின்ற நீ அனைத்து அவஸ்தைகளையும் கடந்தவன் என்கிற உண்மையை சொல்லிக் கொடுக்க போகிறது நாலரை மணிக்கு ஓம் பத்ரம் கருணே நாம தேவாகிவா வியசேமேவி அஞ்சதாஸ்திரோ ஸ்வூஷா விஷ்வாஸ் அரிஷேமி ஈஷரோ குருராத்மே மூதவினை வோமப்தே திணா மூத்த மூர்த்தி எந்தா வாழி எங்கள்மோனி அருள் வாத்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரம் ஹரி ஓ ஆதிகுநீ भुवनेश्वरी ஜகன்மாரிவிக்கீ சத்நாசஸ் ஹரி ஓ